பல வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைகளில் குறிப்பாக போன வாரம் கொஞ்சம் திரைப்படம் போட வேண்டியதாக இருந்ததுனால நாம் தொடர முடியவில்லை மற்றபடி வழக்கமாக நாம் புது உடன்படிக்கை என்கிற போதனையை போதித்து கொண்டு வருகிறோம் உடன்படிக்கை புரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம் அங்கதான் அர்த்தம் உள்ள மீனிங் மீனிங் அங்கதான் கிடைக்குது வாழ்க்கைக்கு அர்த்தம் அங்கதான் கிடைக்குது கிறிஸ்தவமே உடன்படிக்கை புரிந்து கொள்ளலன்னா கிறிஸ்தவத்தையே புரிந்து கொள்ள முடியாது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லலாம் உடன்படிக்கையை புரிஞ்சுக்கலன்னா கடவுளை கூட புரிஞ்சிக்க முடியாது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் புரியணும்னா உடன்படிக்க புரியணும் குறிப்பாக இஸ்ரோவேலர்களுடைய சரித்திரம்லாம் புரியணும்னா உடன்படிக்கை புரியணும் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம் ஆனால் வேதத்தை திறந்தால் ஆங்காங்க என்னென்னவோ இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன உண்மையிலே நல்லவரா இப்போ சில பேர் கேட்குறாங்க கடவுள் நல்லவர்னா அப்புறம் ஏன் இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்கு அப்போ உடன்படிக்கை புரியணும் உடன்படிக்கை புரியலன்னா வேறு எதுவுமே புரியாது எல்லாமே தப்பு தப்பாக வியாக்கியானம் செய்ய ஆரம்பிச்சிடும் எல்லா மிஸ்இன்டர்பிரட்டேஷன் எல்லா நெகட்டிவ் இன்டர்பிரட்டேஷன் எல்லா தவறான வியாக்கியானங்களுக்கு எல்லாமே காரணம் இந்த ஒரு விஷயத்தை சரியாக நம்ம புரிஞ்சிக்காதது தான் உடன்படிக்கையை நாம் சரியாக புரிஞ்சிக்காதது தான் உடன்படிக்கையை நம்ம புரிந்து கொள்ளும்பொழுது நாம் புரியாததெல்லாம் கூட புரிய ஆரம்பிச்சிரும் அர்த்தம் கிடைக்கும் முதல்ல அர்த்தம் கிடைக்கும் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இப்போ சில பேருக்குலாம் இயேசு ஏன் மறிச்சார்னு தெரியாது இப்போ அவங்களை அவங்க கிட்ட உங்களுக்காக இயேசு மறிச்சார்னு சொன்னால் அவங்க என்ன தினம்மா சொல்லுவாங்க எருசலேமில் ஒருத்தர் மறிச்சார் நான் இங்க இருக்கேன் அடுத்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மறிச்சார் அவர் மறித்த போது நான் வாழலை ஒரு நான் வாழும்போது அவர் மறித்திருந்தா கூட ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படுத்திக்கலாம் ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அந்த மரணத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கிறிஸ்தவர்கள் அர்த்தம் சொல்லவே மாட்டாங்க ஏசு மறிச்சார் ஏத்துக்கோ இல்லைன்னா நரகம் போவேன் தெரியும் எப்படி தப்பித்துக் கொள்றது அல்லது நமக்குப்பட்டதெல்லாம் எப்படி சஸ்டெயின் பண்றது எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கையை ஓட்டுறது எப்படி காலத்தை ஓட்டுறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது எப்படி எப்படி பொருளாதார ரீதியா எப்படி நாம இந்த உலகத்துல எப்படிலாம் வாழலாம் அப்படின்னு போதிக்கப்பட்டிருக்குது அதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை ஆசீர்வாதம் உடன்படிக்கை புரிஞ்சிக்கிட்டா கூட ஆசீர்வாதம் புரியும் சில பேர் கேட்குறாங்க கடவுள் சாபமானார்ல அப்புறம் என் உலகம் எப்படி இருக்குது கடவுள் தான் அப்புறம் என் எல்லாம் வியாதியில இருக்காங்க கடவுள் தான் தரித்திரல அப்புறம் ஏன் எல்லாரும் தரித்திரத்தில் இருக்காங்க நிச்சயமா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா நிறைய கேள்விகளுக்கு கிறிஸ்தவர்கள் இன்னும் பதில் சொல்ல ஆரம்பிக்கல இன்னொன்று இன்னும் சொல்லப்போனா நிறைய கிறிஸ்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்க நம்ம கடவுளுக்கு விரோதமா ஏதாவது கேள்வி கேட்டு கடவுளுடைய சாபம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் அதனாலேயே பல விஷயத்துக்கு கேள்வி பல விஷயத்துக்கு கேள்வி கேட்கலை பல பல கேள்விகளுக்கு பதில் சொல்லவே இல்லை இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலை குறிப்பா கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்கிற பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு பொ ஒரு ஒரு சிந்தனையாளர் சொல் ஒரு கிறிஸ்தவ சிந்தனையாளர் சொல்றாரு இந்த உலகம் மாறாமல் இருக்கிறது காரணமே கிறிஸ்தவங்க தான் அவங்களுடைய உபதேசங்கள் அவங்க நம்பிட்டு இருக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்றார் ஃபர்ஸ்ட் டைம் அதை படிக்கும் போது எனக்கு ஷாக் ஆயிருந்துச்சு என்னடா இது கிறிஸ்தவங்க தான் உலகம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை யோசிச்சு பாருங்களேன் முதல் நூற்றாண்டுலயே உலக இந்தியாவுக்கு சுசேஷம் வந்துடுச்சு முதல் நூற்றாண்டுலயே ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்தியாவுடைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ரெண்டு புள்ளி தான் மிச்சம் தொண்ணூத்தி ஏழு இந்த ரெண்டாயிரம் வருஷமாக உலகத்தில் ஜவம் பண்றோம் உலகத்தில் எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம் ஏன் என்ன நடக்கலை ஏன் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களை ஏன் நாம் ரீச் பண்ண முடியல நம்ம அப்படிலாம் கேள்வி எழுப்பணும்ல நம்ம எல்லாரும் உட்காந்து உபவாச ஜவம் வேலுப்புதல் கூட்டம் அந்த கூட்டம்லாம் நடத்துகிறோம் ஆனால் உண்மையிலேயே எங்க தான் நம்ம தவறி தவறி செஞ்சிருக்கிறோம் உண்மையிலேயே நம்ம எங்கே தவற விட்டோம் முதல் நூற்றாண்டுல வந்துடுச்சு எத்தனையோ தேசங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போல முதல் நூற்றாண்டுல ஆனால் நம்ம தேசங்களுக்கு சைனா முதல்ல சைனாவுக்கு வந்தாரு தோமா அப்புறமா இந்தியாவுக்கு வந்தாரு முதல் நூற்றாண்டுலே வந்தாச்சு சைனாக்கும் இதுலயும் ஆனால் சைனாலையும் கிறிஸ்தவங்க கிடையாது இந்தியாவிலும் முழு முழுக்க கிறிஸ்தவர்கள் கிடையாது முதல் நூற்றாண்டுல அப்போ ரெண்டாயிரம் வருஷமா என்ன செஞ்சிருக்கிறோம் கிறிஸ்தவங்க அப்போ நாம் என்ன அறிவிக்கிறோம் அப்ப நாம என்ன போதிக்கிறோம் நாம நம் நாமளே கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது நம்முடைய பிரசங்கத்தை நம்முடைய போதனைய நாம் உண்மையிலே என்னத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது ஏற்பாடு ஏற்பாடு ரெண்டு ஏற்பாடுகள் வாசி ஒன்று பழைய ஏற்பாடு இன்னொன்று புதிய ஏற்பாடு ஏற்பாட்டுக்கு மறுபெயர் உடன்படிக்கை ரெண்டு உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரெண்டு உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம் ரெண்டு உறவு பழைய உறவு புதிய உறவு இப்போ நம்ம கையில் இருக்கிறது ரெண்டு உறவை பற்றி பேசுகுது ரெண்டு உறவு பற்றி பேசுது ஒரு உறவு சீனாய் மலையில் இஸ்ரமேல் மக்களோடு ஏற்படுத்தி கொண்ட இன்னொரு உறவு தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரோடும் ஏற்படுத்தி ஒரு உறவு இன்றைக்கி நாம் அறிவித்து கொண்டிருக்கிறது எந்த உறவை அறிவிக்கிறோம் நாம் எந்த உறவை திரும்ப அறிவிச்சிட்ருக்குறோம் சீனாய் மலையில் நடந்த உறவை தான் அறிவிச்சிட்ருக்குறோம் நாம் கல்வாரி மலையில் என்ன நடந்துச்சோ அதை நாம் அறிவிக்கிறது அதனால்தான் நான் கேட்கிறேன் நம்ம என்ன அறிவிக்கிறோம் எதை அறிவிக்கிறோம் இப்போ சீனாய் மலையில அறிவிக்கப்பட்டது எதுனா நீ ஒழுங்கா இருந்தா பரலோகம் போவே ஒழுங்கா இருந்தா நரகம் போவே ஒழுங்கா இல்லைனா நரகம் போவே ஒழுங்கா இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் ஒழுங்கா இல்லைன்னா சாபம் இது சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது கல்வாரி மலையில என்ன கொடுக்கப்பட்டது உன் நிமித்தம் அவர் சாபமானார் நீ அவருடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம்தான் சொந்தக்காரர் உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார் உனக்காகவும் சந்ததிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வம்சத்துக்காகவும் இயேசு மரணத்தை எடுத்துக்கொண்டார் நீ அவருக்கு சொந்தமாகும்படிக்கு ஆனா சீனாய் மலையில அப்படி கிடையாது சீனாய் மலையில இருந்து கீழே இறங்கி வந்த உடனேமே மோசே அந்த பிரமாணங்கள் எல்லாம் கீழே இறங்கி வாங்கிக்கிட்டு வரும்பொழுதே மூவாயிரம் பேர் செத்தாங்க ஆனா கல்வாரி மலையில ஏசு நம்ம எல்லாருக்காகவும் செத்தார் அந்த மலையிலே அவர் மறித்த பிறகு வேதம் சொல்லுது அவருடைய மரணத்தினாலே எல்லாரையும் தம் மண்டையில் இழுத்து கொண்டார் எல்லா மனுஷரே பழைய உடன்படிக்கையில ஒரே ஒரு யூத மதத்தினர் மாத்திரம்தான் கடவுளோடு தொடர்பு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் யூத மதத்தினர் மாத்திரம்தான் கடவுளோடு தொடர்பு கடவுள் அவங்களோடு தான் பேசிட்டு இருந்தார் அவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க தேவ வந்து பேசினாங்க ஆனா எல்லாமே யூத மதத்தினரோடு தான் ஆனால் இன்றைக்கு தேவன் எல்லா மனுஷரோடும் பேசக்கூடியவராக எல்லாரோடும் தொடர்புடையவராக எல்லாரோடும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அதனால தான் ரெண்டு பிரிவர் நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம ஆளுங்க இன்னைக்கு எங்க கொண்டு போறோம்னா அந்த முதல் உடன்படிக்கைக்கு கொண்டு போய் அவங்களை அங்க செட்டில் பண்ண பாக்குறோம் அதனால தான் அந்த உடன்படிக்கைக்குள்ள செட்டில் பண்ண முடியாம தோத்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி வருஷமா ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரத்துக்கு வருவோம் அங்கிருந்தா நாம எல்லாமே படிச்சுட்டு இருக்கிறோம் நாம பாத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பேரை நீங்க ரீச் பண்ண முடியும் நிறைய பேருக்கு கடவுளுடைய அன்பை சொல்ல முடியும் நிறைய பேரோட நாம வாழ்ற சமுதாயத்துல நாம வாழ்ற உலகத்துல நாம வாழ்ற மக்கள் மத்தியில் நல்ல நட்பை ஏற்படுத்திக்க முடியும் நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியும் ஏன்னா சில விஷயங்கள் பைபிள் சொல்கிறதை படிக்கணும் டாக்டரின் புக்ஸ் இருக்குது நிறைய டாக்டரின் புக்ஸ் இருக்குது நிறைய சூஷ நிறைய உபதேசங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறது இல்லை பைபிள் சொல்கிறதான் நம்ம படிக்கணும் நான் ஏற்கனவே காலையில் சொன்னேன் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நான் நம்புறதெல்லாம் பைபிளில் இருக்குதான்னு தேடிகிட்டு இருந்தீங்கன்னா நிறையா இருக்குது நீங்கள் நம்புறதெல்லாம் பைபிளில் தேடினீங்கன்னா நிறைய இருக்குது சொல்றதெல்லாம் நான் நம்பறே கேள்வி எழுப்பீங்கன்னா ரொம்ப குறைவாதான் ரெண்டு குழந்தை ஐந்து பதிமூணு இங்க இருந்து தொடங்கின நல்லா இருக்கும் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் சொல்றாரு எங்களை பைத்தியம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கடவுளுக்காக பைத்தியமா இருந்துகிட்டு போறோன்றார் இப்போ ஒருத்தர் தான் பைத்தியம் சொல் சொல் அழைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அந்த அளவுக்கு ஊறி கிடக்குறாரு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா செய்யறாரு மற்றவங்களுக்கு வெறுப்பு ஒரு விஷயத்த அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப மனதளவுல அவர் அத ரொம்ப விரும்பி செய்யறாரு கிறிஸ்துடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் சொல்றாரு கடவுளுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுது என்ன விஷயம் எல்லாருக்காகவும் ஒருவர் மறித்தார் விளக்கம் கொடுத்திருக்கேன் எல்லாருக்காகவும் அப்படின்ற வார்த்தை எல்லாம் அப்படின்ற வார்த்தை கிரேக்க மொழியில பாஸ் பி ஏ கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன வாட்ஸோர் யாரா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் எப்பேற்பட்டவராக இருக்கட்டும் அந்த இன்னொரு அர்த்தமும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்காகவும் இயேசு மறித்தார் இனி இந்த உலகத்தில் வாழப்போகிறவர்களுக்காகவும் இயேசு மறித்தார் எல்லாருக்காகவும் ஒருவர் கூட அங்க விசுவாசிக்கிறதுக்கு இல்லை மறித்த பொழுது யாரும் அவரை விசுவாசிக்கிறதுக்கு அங்க ஆயத்தமா இல்லை எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் சிலுவையில் அவர் அனாதையாக தொங்கிட்டு கூட மரியால் ஒரு தாயாக இருக்கிறதுனால அங்கே இருந்தாங்க யோவான் இயேசுவை அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால அங்கே இருந்தார் அவ்வளோதான் மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஒருத்தன் ஏசு இங்கே சாகிறாரு இன்னொருத்தன் மரத்தில் அவன் ஒரு தற்கொலை பணி சேர்த்துட்ருக்கிறான் விசுவாசிக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது இயேசு அங்கே ஒரு விதிக்கற்ற ஒரு போல தான் கிடந்தார் கைவிடப்பட்டிருந்தார் சொன்னாரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலும் அவரை பரியாசம் பண்ணுகிற கூட்டம் மாத்திரம்தான் அங்க இருந்துச்சு அவர் ஏளனமா பேசுற கூட்டம் தான் இருந்துச்சு உன்னையே நீ ரச்சித்துக்கொள்ளு சொல்ற கூட்டம் தான் அங்க இருந்துச்சு ஆனால் இயேசு சிலுவையில மறிக்கும் பொழுது ஒருத்தரும் அங்க இல்லை ஆனா வேதம் சொல்லுது அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் நீங்க பாத்தீங்களா அவர் மறிக்கும் பொழுது அங்க யாரும் கிடையாது அவரை எதிர அவருக்கு எதிரா இருந்தாங்க ரெண்டு பேரு ஏதோ ஒரு விஷயத்த நிமித்தம் அங்க இருந்தாங்க மரியாதை தாயா இருக்கிறதுனால அங்க இருந்தாங்க யோவான்னு அங்க இருந்தார் அவ்வளவுதான் மற்றபடி விசுவாசிக்கிற கூட்டம் அங்க யாருமே கிடையாது ஏசு மறிக்கும் பொழுது வேதம் சொல்லுது மரியாளுக்காகவும் யோவானுக்காகவும் இயேசு மறித்தார் அதன் பிறகு விசுவாசிக்க விசுவாசித்தால் ஒருவேளை அந்த மரணம் அவங்களுக்கு சொந்தமாகலாம் ஒருவேளை விசுவாசித்தா இந்த மரியாளுக்கு கண்டிப்பா ரட்சிப்புண்டு கூட நிக்கிற யோவானுக்கு ரட்சிப்பு உண்டு ஏன்னா அவங்க பக்கத்திலே நிற்கிறாங்க ஆனா ஒரு வேலை எதிர்காலத்துல விசுவாசிக்கிறவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கலாம் விசுவாசிக்காம ரட்சிக்கப்பட முடியுமா எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து அவருடைய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரீங்களே அது அது அது பைத்தியக்கார தன்னும்னு சொன்னாங்க அதுக்கு பவுல் சொ ஒருத்தியகர் முடியாது என்ன பைத்தியகாரூ ஆனா மாத்தவே முடியாத ஒரு சத்தியம் என்ன எல்லாருக்காகவும் எல்லாம் மத போதனையும் குப்பையாக்கிச்சு ஏன்னா ஒவ்வொரு மதமும் சொல்லுது நீ ரிக்கப்பட இதை செய்யணும் நீ ரிக்கா இதை செய்யணும் நீ ரெயணும் நீ இதை செய்யணும் இதை செய்யணும் போதித்து வச்சிருக்குது பவுல் சொல்றாரு எல்லா மத போதனையும் குப்பை ஒன்னே ஒன்னு மட்டும் தான் சத்தியம் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் நித்தியம் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் உண்மை அது என்ன எல்லாருக்காகவும் இயேசு எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாருக்காகவும் இயேசு மறித்தார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் தான் நடந்தது ஏசுவின் மரணம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு கிடையாது இயேசுவின் மரணம் ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது இயேசுவின் மரணம் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு கிடையாது இயேசுவின் மரணம் எல்லாருக்காகவும் சில பேர் சொல்லுவாங்க இது எங்க மதம் அது மதம் வேணா உங்களுடையதா இருக்கலாம் ஆனா கிறிஸ்து எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் யோவானுக்கு வருவோம் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களை காட்ட போறேன் யோவான் பன்னிரெண்டு அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ராம் என் சொல்லுங்க இருபதுல இருந்து வாசிக்கிறேன் பண்டிகையின் பண்டி பண்டிகையில் ஆராதனை செய்ய செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் பாருங்க யூதர்களுடைய பண்டிகைய கிரேக்கர்கள் யூதர் அல்லாதவர்கள் அந்த பண்டிகைகளை கலந்து கொள்ள வந்திருக்கிறாங்க நம்ம ஆளுங்க இந்த கோயில் திருவிழாலாம் போய் சுற்றிட்டு வரோம் அந்த மாதிரி இவங்களும் அந்த திருவிழாவுக்கு வந்துருக்குறாங்க இந்த கோயில் திருவிழாக்கு நாங்களும் வரோம் உங்கள் ஆராதனை ரொம்ப அற்புத இருக்குது வி இருக்குது நாங்களும் அதில் கலந்து கொள்ள போறோன்ட்டு வந்திருக்கிறோம் வந்தவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க சீசரன் கிட்ட என்னன்னு படிக்கிற பாருங்க இருபத்தி அவர்கள் கலிலேயா நாட்டு பிச்சாய்தா ஊரான் ஆகிய வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் எங்களுக்கு காசு என்னன்னா ஏசு அங்கே நிறைய அற்புதம்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு குறிப்பா இப்போ பதினோரா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதான் லாஸ்டர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு அவருடைய கீர்த்தியை உலகமெங்கும் பரவிட்டு அந்த குறிப்பிட்ட தேசங்கள் எல்லாம் பரவிட்டு ஏ நாலு நாள் செத்து கடந்தவன் உயிரோட வந்துருக்கிறான்ட்டு ஊரெல்லாம் பரவிச்சு அப்போ இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு ஆசை உங்களுக்கு எவரையும் பார்த்துருவோமேனு பண்டிகையும் பார்த்துட்டு அப்படியே இயேசுவையும் பார்த்துட்டு போயிடுவோமேனு பிலிப்பு கிட்ட கேக்குறாங்க இயேசுவை பார்க்க முடியுமா நாங்க பிலிப்பு இருபத்தி ரெண்டு வந்து அதை அந்திரையாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரையாவும் பிலிப்பும் அதை இயேசுக்கு அறிவித்தார்கள் இவனுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க என்ன சொல்லாமா கூட்டு போலாமா இல்ல பம்பாடு போயிட்ட போது ஏதாவது ஏசு கிட்டுக்கு போய் நமக்கு ஏதாவது யோசிச்சு கூட்டு போவோம் கூட்டு போறாங்க கூட்டிக்கிட்டு போய் பாருங்க இருபத்தி மூணு அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது இயேசு சொல்றாரு பாருங்களேன் யூதர்களுக்கு தான் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு யூதர்கள் கிட்டயே சுத்திட்டு இருக்கிறாரு யூதர்கள் மட்டும் தான் இயேசுவோட தொடர்பு வச்சிருக்காங்க யூதயா பட்டணங்கள் எரிசலே இங்க தான் இருக்கிறாரு வேற எங்கயும் போல வேற எந்த தேசத்துக்கும் போல ஆனா கிரேக்கர்களை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்றாரு மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை அப்படின்றார் எத பத்தி பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா அவர் மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் ஏன்னா யூதர்களும் கிரேக்கர்களும் இப்ப ஒன்னா நின்னு கண்ணு யூதர்கள் நினைச்சாங்க நமக்கு மட்டும் தான் தேவன் நமக்கு மட்டும் தான் வாக்குதத்தம் உடன்படிக்கை நமக்கு மட்டும் தான் தேவாலயம் ஆராதனை பண்டிகை அப்படி எப்படின்னு நினைச்சு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வச்சு பாக்குறாரு பார்க்கமோ சொல்றாரு இந்த வேலைக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்பதான் நான் மகிமையே படுறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிக்கிறத பாக்கும்போது அவ்வளவு அந்த கேட்டு அவருக்குறத பாக்குறீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா என்ன நற்செய்தி பாருங்கப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் புரியுதா பேசர்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குமான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது சிலுவையில் மறிக்கும் பொழுது இனிமே நீங்க என் கிட்ட என்ன கேட்க தேவையில்லை பார்க்கலாமா நான் உங்களோட பேசலாமா பர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வரலாமா அப்படின்ற பேச்சே இல்ல இன்னைக்கு யூதர்கள் எப்படி ஏன் நிக்கிறாங்களோ யூதர்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குதோ அந்த மாதிரி நான் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நீங்களும் அதே சாக்கியத்தை பெறுவீங்க வேத எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க ஐயா கெஞ்சுறாங்க சார் முடியுமா நீங்க இஸ்ரோவில் தேசம் முதல் மூன்று ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள் அதில் முதல் ராஜா சவுல் அவர் நாற்பது ஆண்டு இஸ்ரோ வேலை ஆண்டார் அடுத்து தாவீது அவர் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரோ வேலை ஆண்டார் அதுக்கு பிறகு தாவீதுடைய மகன் சாலோமோன் இஸ்ரோ வேலை ஆண்டார் சவுல் அவனுடைய மருமகன் அவனுடைய மகன் மூணு பேர் ஆண்டாங்க தேசம் ஒழுங்காக இருக்குது அதுக்கப்புறம் தேசம் ரெண்டா உடஞ்சிருச்சு பனிரெண்டு பிள்ளைங்க இப்படி போறாங்க அவங்க எப்படி அழைச்சுக்கிறாங்க சதன் கிங்டம் தெற்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் சொல்லிட்டு ஒன்பது பேர் பிரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சாலோமோனுடைய மகனுடைய ஆட்சி எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி பிரிஞ்சு போன உடனே இவங்க இவங்க தெற்கு ராஜ்யத்தில் அவங்களுக்கு தலைமை குறிப்பாக அவங்களுடைய அவங்க யூதைய மக்கள்னு அழைச்சிக்கிட்டாங்க இந்த பக்கம் வடக்கு ராஜ்யம் இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு தலைநகரமாக பேரும் சமாரியாவிரம் ஆண்டுகள் ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்களும் யூதயா ஜனங்கள் அழைக்கப்பட்டாங்க இந்த எனிமிட்டி ரொம்ப ரொம்ப காலமாவே இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பகை எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு குறிப்பா சமரியாவில் எந்த மாதிரி மக்கள்லாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா சமரியான்ற ஒரு இடத்துல யூதர் யூதர்ல இருந்து போய் வேறு பெண்களை வேறு யூதர் அல்லாத பெண்களெல்லாம் கல்யாணம் பண்றவங்கலாம் சமாரியால போய் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க வேத அவங்களுக்கு இருந்த பிரமாணம் என்னன்னா வேற யூதர் அல்லாதவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா வழி விலகி உங்களை கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களை அவங்களோட சேராதிங்கன்னு சொல்லி வச்சிருந்தாங்க இப்ப அவங்க போய் வேற ஒரு பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணதுனால அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க இஸ்ரோ வேலர்கள் சேரக்கூடாது போய் வாழ்றவங்க போய் சமரிய சமரிய அதுல ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணு அதான் பாருங்க ஏற்கனவே அல்லாதவர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த சமுதாயம் அதுக்குள்ள ஒரு பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கு இஸ்ரவேலர்கள் சமரியாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க குறிப்பா யூதயா மக்கள் சமரியாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன்னா நீங்க வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அதனால வரக்கூடாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணை சமாரிய மக்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க எதுக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அவளுக்கு அஞ்சு புருஷன் இப்ப புருஷன் கூட வாழலை வேற புருஷன் இல்லாத புருஷனா ஏற்றுக்கொள்ளாம சும்மா லிவிங் டுகெதர் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்கு அது ஒரு விகற்பமா இருக்குது ஒதுக்கி வச்சுட்டாங்க தனியா தண்ணி எடுக்க வந்துருக்கா பெண்கள் கூட்டமா தான் ஒரு வாங்கியா தண்ணி எடுக்க வந்து இருக்க அவளோட என்ன பேசுறாரு தாகத்துக்கு தண்ணி தான் கேக்குறாரு அப்போ இயேசுவை பற்றிய இயேசுவை பத்தி அவ சொல்றான் யூதர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே யூதர்கள் கலவ மாட்டாங்களே பேச மாட்டாங்களே நீங்க மட்டும் தண்ணி கேக்குறே அப்படி அப்பேசு நான் கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்ப பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த சமாரிய பெண் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றான் இருபதாவது வசனம் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது வேண்டும் என்கிறீர்களே எங்க பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தாங்க ஆனா எருசிலேம்ல இருக்கிறவங்க யூதர்கள் என்ன சொல்றாங்க எருசிலேம்ல ஆராதிச்சாதான் ஆராதனையே எருசுலேம்ல ஆராதிச்சாதான் ஆராதனையே இதை மனசுல வச்சுக்கோங்க இந்த பகுதியில் கை வச்சுக்கோங்க எருசலேம்ல ஆராதிச்சாதான் ஆராதனையே அதுதான் அப்போ இந்த யூதர்கள் உலகம் மெங்கும் செதறி கிடந்தாங்க எல்லா இடங்களுக்கும் யூதர்கள் சதரி இருந்தாங்க குறிப்பா ரோமர்கள் அன்றைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது போகமோ ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தாங்க அதனால தான் இடத்துக்கு போனார் அப்புறமா இருந்தாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல யூதர்கள் செதறி கிடந்தாங்க இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அந்த எருசுலேமுக்கு மலைக்கு நேரம் அப்படியே திரும்பி நின்றுதான் எங்க இருந்தாலும் எருசுலேமுக்கு மலைக்கு நேரம் நின்று ஜவுன் பண்ணுவாங்க நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்களா எந்த ஊர்ல இருந்தாலும் ஏன்னா இவங்க என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க எரிசலேம்ல ஆராதிச்சாதான் ஆராதனை ஆனால் நம்ம எல்லாம் ஊரை விட்டு தூரத்தில் இருக்கிறோம் ஆனால் நம்ம போக முடியாது வேணாம் நம்ம என்ன பண்ணலாம் எரிசிலேம் இப்போ இங்கே இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க எல்லாம் இப்படி திரும்பி நின்றுதான் ஜெவம் பண்ணும் எரிசிலம்மா பார்க்கணுமா ஏன்னா அப்போ அந்த ஆராதனை செல்லுபடி நிறைய மதத்தில் கூட இருக்குது கிழக்கு நோக்கி இது பண்ணுறேன் இதை இதை நோக்கி இது பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணேன் அப்படிலாம் இருக்கும் அடுத்த மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வர அப்படி திருப்பிடுவோம் நாங்கள் அன்சைட் வச்சிடும் நம்ம இஷ்டத்துக்கு திருப்பிக்கலாம் ஆனால் அங்கே அங்கே திருப்ப முடியாது எரிசிலே மலையில் ஆராதிச்சாதான் ஆராதனை இந்த கை வச்சுக்கோங்க அப்போ சிலர் ஒன்றா அதிகாரம் பண்டிகையை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டாடலாம் வசதி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் காசு இருந்தால் பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போகலாம் நீங்கள் பாருங்கள் அப்போ சிலர் ரெண்டு அதிகாரம் ஒரு பண்டிகை வந்திருக்குது பெந்தே ஒரு பண்டிகை வந்திருக்கு அந்த பண்டிகையின் போது என்ன நடக்குது பாருங்க வசனம் பண்டிகை அந்த நாள் வந்த போது ஐந்து வானத்தின் கீழ் தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது வந்தவங்கள இப்ப பாரு பார்த்தரும் ஏலமித்தரும் எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டத்தை சுற்றி லிபியாவின் திசைகளில் கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் இவ்வளவு ஜனங்க அங்க வந்து எல்லா ஊரை விட்டு அந்த பண்டிகைக்காக ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க ஏன் அந்த பண்டிகை எங்க கொண்டாடணும் எரிசல மட்டும் தான் கொண்டாடணும் கையில காசு இல்லாதவங்க ஏழைகள் ஊனமா இருக்கிறவங்க பிரயாணம் பண்ணா அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கிறவங்க அவங்களாம் எப்படி அங்க போக முடியும் பிரயாணம் ஒத்துக்காதவங்க டிராவல் ஒத்துக்காதவங்க எப்படி அங்க போக முடியும் ஒரு நிர்பந்த வச்சிருந்தது என்ன செய்ய அதிகாரத்துக்கு திருமவாசிக்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்கிறீர்களே நிறைய சொல்லவே நல்ல வேலை ஸ்திரீயே அதான் சொல்ல சொல்றத நீ நம்பு என்ன சொல்ற இந்த மலையிலும் எருசலேமில் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் சொல்றாரு நீ ஊரை விட்டு எருசலேம்க்கு எல்லாம் வரவே தேவையில்லை நீ எல்லா இடத்திலையும் கடவுளை ஆராதிக்கலாம் நீ எங்கும் கடவுளை தொழுது கொள்ளலாம் நீ எங்கும் கடவுளோட உறவை வச்சுக்கலாம் இது எப்ப சாத்தியமாச்சு சிலுவையில மறித்த போது என்ன உலக உறவை பற்றி கடவுள் பேசுறோட இனிமே அந்த நிலைமை கிடையாது நீ அதை இனிமே அதமா அதுதான் நம்பிட்டு இருக்காத நான் சொல்றேன் இங்க மாத்திரம் இந்த மலையில மாத்திரம் எங்கும் எும் எும் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது அப்போ என்ன பண்ணணும் நீங்க நல்லா யோசிப்பாங்க காலம் வருகிறது நல்லா புரிஞ்சுங்க வேதத்தில் காலம்ன்ற வார்த்தை எல்லாம் வரும்பொழுது அப்படியே நிறுத்திடுங்க அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் படிங்க அதை திரும்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அடிக்கடி போறீங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதனால அடிக்கடி போறீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறத நீக்கிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி போறத என்ன பண்றீங்க நிறுத்துருவீங்க பேச சொல்றாரு காலம் வருகிறது இப்ப காலம் வருகிறது நான் உடனே நம்ம ஆளுங்க என்ன சொல் என்னன்னு தெரியாம இருக்கிறது காலம்னா என்ன காலம் சொல்றாரு ஆலயத்தை இடிச்சு போட்டா எங்க அங்க போவேன் இங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு அங்கே போவேன் இப்போ நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்காத மண்டைகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் இறங்காத இந்த தலைக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம சொல்றோம் செருப்பு போட்டு வரலாங்க பிரச்சனை இல்லைங்க அது அது ஒன்றுமே கிடையாதுங்கன்றோம் சில அதுக்கு என்ன சொன்னாலும் இறங்கவே இறங்காதுல்ல என்ன சொன்னாலும் இறங்கவே இறங்காது நாம் முடித்த முயல் ஒரு கல்ல ஒரு கல்லு இல்லாம போயிடும் அப்படின்னா அந்த ஒரு கல்லு மேல ஒரு கல் இல்லாம இடிச்சு போட்டா இப்ப ஆலய இருந்ததுனால தானே போனீங்க நீங்க போகவே ஊருக்கு வேணா பா சொந்தக்காரனை பார்த்துட்டு ஒழுங்கா சாப்பிட்டு போயிட்டே இருக்கு ஆனா நீ தொழுது கொள்றதுக்காக நீ எருசலேம்க்கு இனிமே வர தேவையில்லை ஏன்னா எருசுலேம்ல இனிமே ஆலயம் இந்த ரெண்டாயிரம் வருஷமா எருசுலேம்ல ஆலயம் கிடையாது காலம் மறுகிறது எங்கும் தொழுது கொள்ளும் காலம் மறுகிறதுன்னா இவளுக்கு மனசுல என்ன இருக்கு ஐயோ ஆலயம் இருக்குதே ஆலயத்தை பார்த்து தானே நம்ம ஆலயத்தை நோக்கி தானே நம்ம இப்ப ஆலயத்தை வந்து பாக்குறதுக்கு வர வந்திருக்கிறோம் ஆலயத்தை பார்க்க ஆர்வமா வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லிட்டாரு ஒரு காலம் வருது நீ வந்து தேடினாலும் ஆலயம் இருக்காது அப்படின்னா அர்த்தம் என்ன தேவன் எங்கும் வாசம் பண்ணுகிற ஒரு சூழல் வரப்போகிறது தேவன் எல்லா மனுஷரோடும் பேசுகிற சூழல் வரப்போகிறது தேவனை எல்லா இடத்துல இருந்து ஆராதிக்கிற ஒரு சூழல் வரப்போகிறதுன்றார் இந்த மாதிரி குழப்பங்களெல்லாம் உடைக்கணும் நம்ம இப்போ இப்ப செருப்பு போடாம உள்ள வராத ஆளுக்கெல்லாம் நானே போட்டுன்னு இருக்கிறேன் என்ன கடவுள் தண்டிச்சதும் இல்லை என்ன கடவுள் எதையும் பண்ணது இல்லை ஐயோ மகாபுருஷ ஒருத்தர் சொல்றாரு திருப்பி கேட்கலாம் நினைச்சிப்பிடத்துல செருப்பு போட்டுட்டு இருக்கிறீங்க அவர் அப்பதான் சபைக்கு புதுசா வந்திருக்கிறார் அவர் உள்ள உட்கார்ந்துருக்கிறாரு பக்கத்துல நம்ம விசுவாசி ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச விசுவாசி அவருக்கும் தெரிஞ்ச விசுவாசி அவரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சபைக்கு வந்திருக்காரு அவர் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு நம்ம ஆளுங்க தான் இப்ப உள்ள செருப்பு போட்டு வரோம்ல உள்ள அவர் செருப்பு போட்டு வந்து உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு எழுப்பி கூட்டிட்டு போய் செருப்பு கயிட்டு பலிப்பிடம் இது பரிசுத்தலம் செருப்பு கைட்டு உங்களுக்கு தெரியுமா நீங்க எங்க நின்னாலும் அங்க பரிசுத்த பூமி நீங்க அப்போ எல்லா இடத்துலயும் நீங்க பரிசுத்தான் செருப்ப எல்லா இடத்துலையும் கட்டிட்டு முள்ளு குத்தினாலும் குத்திக்கிட்டு கல்லு முள்ளு மாதிரி ஆயிடும் காலுக்கு குத்திக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ரோட்ல இருக்கிற ஆணி ரோட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மிரிச்சிட்டு போங்க ஏன்னா எல்லா இடமும் பரிசுத்தலம் தான் எல்லா இடத்துலயும் தேவன் வாசனம் பண்ணுகிறார் அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது இனிமே குறிப்பிட்ட அறையை பார்த்து இதுதான் சொல்லவே முடியாது முடிஞ்ச பிறகு குத்தினார் நியாயப்பிரமாணத்தின்படி பெண்கள் அணியறது எதையுமே ஆண்கள் அணிய கூடாது ஒருத்தர் அவருடைய சபை ஓலை கொட்ட இன்னைக்கு பயங்கரமா பெருசா கட்டி வச்சிருக்கார் பிரம்மாண்டமா கமனியன் கொடுக்கும் ஒன்றரை மணி நேரமாவது கூட்டு போய் கால கழுவி கமுனியனுக்காக செய்யவே இல்லை செஞ்சதே வேற அடுத்த அந்த வசனம் வர்றதுனால இவங்க அதை ஒன்னாக்கிட்டாங்க கற்றுக் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தாழ்ையை கத்து தரத்துக்காக காலக்கழுவ சொல்லி கொடுத்தார் யாருன்னா நீங்க இன்னொருத்தர் காலை கழுவுங்களா தண்ணி கூட ஊத்துவீங்க காலை தொட்டு கழுவி தொடர்ச்சி எல்லாம் எதுக்கு செஞ்சாருன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு மதிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பெருமையா பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்தாரு நம்ம ஜர்ச்சில கமணியன் எல்லாம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல புடிஞ்சிடும் சில சபையெல்லாம் கால் கழுவ போனவன் வரணும் வரணும் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை மட்டும் கூட்டின்னு போறது காலக்கழுவதுக்கு கூட்டு போது கூட்டி போக மாட்டாங்க ஒரு நாள் மழை பெய்ஞ்சு தண்ணி உள்ள வந்து சபையில சேர் போட்டு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு இப்ப கமுனியன் கொடுக்கணும் எடுக்க மாட்டாங்க ஆனாலும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாரு அங்கிருந்து ஒரு சத்தம் பாஸ்டர் கால் கழுவுணும் இப்ப எல்லார்காலும் கழுவிண்டா இருக்குது கடவுள கழுவிட்டாரு பாருங்க எடுத்துட்டாங்க அடுத்த மாசம் அடுத்த மாசம் தொடங்கின ஒன்னே பாசிட்டிவ் கிட்ட இப்ப தண்ணி வத்தி தண்ணி கிடையாது பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாரு பாசிட்டிவ் கமுனியன் போன மாசம் கழுவாம தானே மாசம் கல்வாமே எடுப்போம் அப்படித்தான் சொல்லி வச்சிருந்தாங்க அப்படி எல்லாம் வரவே தேவையில்லை நீ இனிமே எல்லாரையும் என்னிடத்தில் நான் எல்லாருக்கும் நான் சொந்தம் எல்லாரும் எனக்கு சொந்தம் ஆகவே இனிமே கடவுளை எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளலாம் இவங்க பார்த்தாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஆலயம் இன்னும் எரிசலேம்ல இருக்கு இயேசு சொன்னார் ஒரு கல்லின் மேல ஒரு கல் இப்ப ஆலயத்தை இடிச்சு போட்டா கடவுளே இடிச்சு போட்டாருனா இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் கடவுளை இடிச்சு போட்டாருன்னா இவங்க என்ன செய்ய முடியாது கடவுளை கேள்வி கேட்க முடியாது கிபி எழுவதிலே ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே முற்றுகை போட்டு தேசம் முழுவதையும் தீக்கிரையாக்கி தேவாலயத்தை ஒரு கல் மேலே ஒரு கல் அதபடி இடிச்சு போட்டாங்க இயேசு சொன்னது போல அந்த சந்ததியின் காலத்தில் அது நடந்தது இன்றைக்கு எருசலேம்ல தேவாலயமே கிடையாது எங்கே தேவாலயம் இருந்துச்சோ அதே டிட்டோ இடத்துல மசூதி இருக்குது முஸ்லீம் மசூதி அங்கே இருக்குது இங்கே தேவாலயம் நின்று கொண்டிருந்ததோ அந்த தேவாலயத்துக்குள்ள போயிட்டு நின்று ஜவு பண்ணினார்களோ அந்த தேவாலயத்தை பார்த்து ஜெவம் பண்ணாங்களோ இப்ப இனிமே அதை செய்ய முடியாது ஏன்னா அங்க இப்ப தேவாலயம் இல்லை மாறாக மசூதி இருக்கு இரண்டாயிரம் வருஷமா தேவாலயம் கிடையாது அப்ப வேதம் சொல்லுது நீங்களே அந்த ஆலயம் நீங்க கேட்கலாம் உடைச்சு போட்டார் நான் அதனாலதான் சொன்னேன் இந்த செருப்பு போடுறது செருப்பு எதுக்காக மோசார் குத்தமா இருக்குது எனக்கு எனக்கு எத்தனையோ இருக்கு ஆயிரத்தி எட்டு குப்பை உள்ள இருக்குது ஆயிரத்தி எட்டு உள்ள இருக்குது ஆயிரத்தி பிரச்சனை மனசுலையும் உள்ளேயும் இருக்குது அதையெல்லாம் பார்க்கிற தேவன் எனக்கு மோஸ்டி உன் உள்ளத்தை கூட நான் பார்த்துக்குவேன் எனக்கு உன் உள்ளத்தில் இருக்கிற அசிங்கம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உன் செருப்பு வி பிரைட் தான் எனக்கு பிரச்சனையா இருக்குது உன் செருப்பு தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு உன் செருப்பு கவிட்டி போடு என்ன கடவுளுக்கு பிரச்சனையா ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் செருப்பு வேறு மதத்தை குறிப்பா யூதர் அல்லாதவன் செருப்பு எடுத்து போட்டு நல்லா கொடுத்த முதல் பிரமாணம் கூட அப்படிதான் விக்கிர ஆராதனை செய்யாத விக்கிரகாராதனை கடவுள் வெறுக்கிறாரு சொல்றாரு விக்கிரகாராதனை செய்யாதத்தான் அவன செருப்பை கேட்டு சொன்னாரு விக்கிரகாராதனக்காரனுடைய செருப்பு அவன் சொந்த செருப்ப போட்டு இருந்தா கூட கடவுள் என்ன பண்ணிருக்க மாட்டாரு கவிட்டு சொல்லி இருக்க மாட்டார் சொல்றாரு நீ உடன்படிக்கை பண்ணுவதற்காக செருப்ப மாத்தி போட்டிருக்க நம்ம அலங்க எடுத்துட்டு வந்துட்டு உள்ள அவ்வளவு குப்பை வச்சிருக்கோம் மனசுல அவ்வளவு எண்ணங்கள் தவறான எண்ணங்களை வச்சிருப்பாங்க அவர் ரத்தினால நம்ம கழுவப்பட்டு ரெண்டு குரந்தியருக்கு வாங்க இந்த வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நம்ம அஞ்சில வாசித்தோம்ல இவ பதினைந்து பாருங்க ரெண்டு குருந்தியர் சாரி ஒண்ணு குறைந்த மன்னியங்கள் ஒன்னு குறைந்த இதை படிங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமை எடுத்துட்டீங்களா ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் பாருங்களேன் ஆதாம் எல்லா மனுஷரையும் பாவியாக்கணா ஆதாம விசுவாசித்ததால பாவியாகல ஆதாம் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம பாவியாகல ஆதாமுக்குள்ள பிறந்ததுனால நம்ம எல்லாரும் பிறப்பினாலே பாவிகள் இந்த ஒரு மனுஷன் அவன் பாவம் பண்ணிட்டான் அது எல்லாரையும் பாதித்தது எல்லாரையும் பாவியாக்குச்சு வேதம் சொல்லுது ஆதாமுக்குள்ள எல்லாரும் மறித்தோம் எல்லாரும் பாவிகள் இப்ப வேதம் சொல்லுது பதில் என்ன வெளிய வருவது எப்படி வேதம் சொல்லது கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும் ஆதாமுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட தேசம் பாவியாக்கப்படல முழு மனுக்குளமும் அண்டர் எல்லா மனுஷரும் ஆதாமுக்குள்ள இருந்தார்கள் இப்ப வேதம் சொல்லுது எல்லா மனுஷரும் கிறிஸ்துவின் மூலமா எல்லா மனுஷரும் என்னாக்கப்படுறோம் உயிர்ப்பிக்கப்படுறோம் எவ்வளவு சிம்பிள் எல்லா மனுஷரும் அவர் எந்த மதமா இருக்கட்டும் எந்த மனுஷனா இருக்கட்டும் எந்த இனமா இருக்கட்டும் எந்த மொழி பேசுறவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த மதம் இந்த இனம் இந்த ஜாதி பேச்சு இந்த பேச்சு எல்லாம் மனுஷனுக்கு அது வேணா கொடுக்கலாம் கடவுள் அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது அவர் எடுப்பி பார்க்கிறாரு ஆதாமுக்குள்ள எல்லாம் செத்தான் இயேசு மூளை எல்லாம் விருப்பிக்கப்பட்டான் அவ்வளவுதான் கடவுள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆண்டவரே இவன் இந்த ஆண்டவரே இவன் இந்த ஜாதி ஆண்டவரே இவன் இந்த மொழி பேசுறவன் ஆண்டவரே இவன் இந்த மாதிரி பண்றவன் ஆண்டவரே கடவுள் திருப்பி நம்ம கிட்ட அவன் சரி அவன் அப்படி இருக்கிறான் நான் சொல்லாததெல்லாம் நான் நான் சொன்ன மாதிரி நீ நம்பிட்டு இருக்கிறிய நான் சொல்லாததெல்லாம் நீ செஞ்சு வச்சிருக்கிறிய அதுக்கு என்ன பதில் சொல்ல பொறன் கேட்டார்னா நம்ம கிறிஸ்தவங்களாம் லைன்ல பின்னாடி திரும்பி போக வேண்டியதான் இந்த கல் எடுத்துக்கிட்டு கல் எடுத்துட்டு வந்து முதல் சிறியதான் எடுத்துட்டு வந்துருக்காங்க கல் பெருசுங்க கொண்டு வந்து ஓகே அதுங்க விலை கிடையாது இந்த சின்னதுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க யாருன்னா தப்பு பண்ணா அவங்க கல் எரிஞ்சிடணும்டா அவங்களை அவமானப்படுத்தணும் அத்தனை பேருக்கு முன்னாடி கையும் களவுமா பிடிச்சி அவங்களை காட்டி கொடுத்துடணும் எப்படி கத்து கொடுத்துருக்கு பாருங்க உலகம் நம்ம கடவுளை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு எப்படி நம்மை பாதுகாத்தாரோ எப்படி அவருக்கு எல்லாம் நம்மளை பத்தி தெரிஞ்சோம் கண்டுக்காதவர் மாதிரி இருக்கிறாரோ அப்படிதான் நாமளும் வாழணும் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் நிற்க கடவுது அர்த்தம் என்ன பார்க்கவே கூடாது கண்டுக்கவே கூடாது அவங்க அவங்க தவறே செஞ்சிருந்தா கூட கண்டுக்கவே கூடாது வேணாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அவங்களுக்கு அன்பா அக்கறையோட சொல்லலாம் ஆனா அவங்களுடைய பாவத்தை கொண்டு வந்து வெட்ட வெளிச்சமாக்கி டிசிப்ளின் பண்றது வேற ஒருத்தரை திருத்துறது வேற ஒருத்தரை வந்து ஒருத்தர் ஒழுக்க நெறிகளை சொல்லித்தர்றது வேற ஆனால் ஒருத்தரை ஒதுக்குறது வெறுக்கிறது ஒருத்தரை தலகுனிய பண்றது அது கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது கிறிஸ்துவின் சிந்தையில் என்ன தெரியுமா இருக்கும் சகைவு போல மக்களை ஏசு தேடி போனார் அந்த விபச்சார ஸ்திரீயை ஏசு பாதுகாத்தார் கிறிஸ்துவை போல வாழணும் தேவனால மாத்திரம்தான் நாம மாத்த நினைச்சோன்னா நாம தோத்துருவோம் அதைத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷமா இந்திய கிறிஸ்தவம் பண்ணிட்டு இருக்குது உலகத்தை மாத்துறதுக்காக பல முயற்சி எடுத்தது தோத்து தோத்து தோற்று போயிடுச்சு ரெண்டாயிரத்தி வருஷம் ரெண்டு தான் நூறு சதவீதத்துல ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் கிறிஸ்தவர்கள் அப்படி என்ன நாம தவறிட்டோம் முன்னோர்கள் எல்லாம் முழங்கால நின்று முழங்கால் பசியில நின்று என்னென்னவோ ஜபித்து எவ்வளவோ கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டு இந்த தேசத்தை மாத்த முடியலன்னா அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த தேசம் கிறிஸ்துவின் சிந்தைய உடையவர்களா இல்லை நீங்க இந்த மதம் நாங்க இந்த மதம் நீங்க இந்த காரியம் உங்களுக்கு இது இருக்குது நீங்க அதை செய்றீங்க இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கணும் கிரேக்கர்ல பார்த்து சொல்றாரு மகிமைப்படுகிறேன் நான் நான் மகிமைப்படுறேன் நீங்க என் முன்னாடி நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு மகிமையா இருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்குன்றாரு ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க எத்தனையோ விதத்தில் ஒரு பாசன் சொல்றாரு ஒரு வருஷம் தான் டைம் தருவோம் அவங்களுக்கு அவங்க மாத்திக்கலன்னா அவங்கள நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் ஏ அவன் சபைக்கு வர்றதே பெரிய விஷயம் அவன் அப்பா அம்மாக்கு தெரியாம சபைக்கு வந்திருக்கான் அவனை போயிட்டு நகையை கைட்டு இந்த உடைய வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு வா நீ இதெல்லாம் விட்டுடு அப்பதான் நீ பரலோகம் போவேன்னா அப்போ யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் விட்டா பரலோகம் போவேன் பைபிள கிடையவே கிடையாது ஏன் சொல்லி அறிவில் படிக்காத சும்மா இதையோ கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டு பாட தெரிஞ்சா பிரசங்க தெரிஞ்சா அந்த மாதிரி ஆளுங்களால வந்த பிரச்சனை தான் இது உண்மையிலே அவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களை வழிபடுவாங்க நிறைய பார்த்து விக்ரக ஆராதனை செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போனாரு அப்போ சிலர் பதினேழு பவுல கிரேக்கர்கள் என்ன அழைச்சாங்கன்னா வாயாடின்னு அழைச்சாங்க இந்த வாயாடி என்ன பேசுகிறான் பார்ப்போம் கேட்டு அவங்களுக்கு என்ன வளர்றானே என்னென்ன பேசுறானே வாயாடின்னு சொன்னாங்க அப்போ இந்த வந்து அங்க வந்து அத்தனே என்ற ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு வந்தா இருபத்தி ரெண்டாவது வருஷம் அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையில் நடுவேன் என்று அத்தனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு வழிப்பிடத்தை கண்டேன் பாருங்களேன் இவங்க ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க இவனுங்களுக்கு கடவுளுக்கு மேல ரொம்ப பக்தி எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு ஆலயத்தை கட்டி பலிப்பிடம் கட்டி வச்சிருக்காங்க ஒரு கடவுளை விட்டுட்டோமோ ஒரு கடவுளை விட்டுட்டோமோ சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சானுங்க ஒரு ஒரு ஆலயமே கட்டி அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன வச்சிட்டாங்க இந்த கடவுள் பேர் எங்களுக்கு தெரியல ஒருவேளை அவரை நாங்க மறந்து இருக்கலாம் ஒருவேளை அவரை பத்தி எங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம் அறியப்படாத கடவுள் பேர வைச்சாங்க எல்லாத்தையும் கடவுளாக்கி வச்சிருக்கிறவங்க வணங்குகிறவங்க இப்ப இயேசுக்கு முன்னாடி வந்து இயேசு சொல்றாரு மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் அவங்கள பார்த்து இப்படியா சொன்னாரு நீங்க விக்கிரகாராதனை செய்யறவங்க அதுக்கும் வந்து நல்லா யோசிப்பாரு கிரேக்கர்களே உங்களால் எனக்கு அசிங்கம் உங்களால் எனக்கு அவமானம் அப்படியே சொன்னார் உங்களால் நான் மகிமைப்படுறேன் உங்களுக்கு வேணா இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பிடிக்காம இருக்கலாம் அறுவருப்பா இருக்கலாம் அவங்க செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் நேச கருத்தருக்கு எல்லா மனுஷரையும் பிடிக்கும் அப்ப நான் அவங்க இப்படி செய்ததெல்லாம் நீங்க தடுத்து பாருங்க தடுக்க முடியாது ஒருத்தர் கேட்டாரு அப்ப கிறிஸ்தவ உபத்திரங்களே என்ன சொன்ன வாய் ஒழுங்கா இருந்தா உபத்திர போயிட்டு நான் இல்லன்னா அப்படியே தெருல நின்று ரோட்ல ரோட்ல அங்கங்க நின்று கத்தி பிரசங்க பண்ணுவேன் அப்படிதான் ரோட்ல நின்று பண்ணும் போது என்ன பேசுறது பாவிகளே அவன் கடுப்பாருக்காத அவனுக்கு ஏற்கனவே கடுப்புல வாழ்ந்து கொண்டு போயிட்டு இப்படிதான் பாருங்க ஒருத்தன் நரகத்துக்கு போவீர்கள் வேற ஏதாவது சொல்லு நானும் ஏற்கனவே நரகத்துல இதுல இன்னும் நரகம் போவா ஒரு செல்லு விழுந்துடுது கீழே அதுவே அது உடஞ்சிடுது நிரம்பி இருக்கும் நீங்க நீங்க அந்த போன அவன் கையில வாங்கி அவன் என்ன நினைப்பான் இதை எப்படி எல்லாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வேதம் சொல்லுது இழந்து போனதை ரசிக்க வந்தார் இழந்து போனவன் கிட்ட இன்னும் இழப்பை ஏற்படுத்த வரல ஏற்கனவே கடைசி வரைக்கும் அதனாலதான் நான் சொல்றது உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க பூட்டன் பூட்டி உங்க முன்னோர்கள் உங்க உங்களுடைய முற்பிதாக்கள் ஒருத்தர் கூட இயேசுவ இழந்து போக முடியாது நீங்கலாம் அது எப்படிங்க உங்களுக்கு தெரியுமா பைபிள் படிச்சிருக்கீங்களா நான் இப்ப பிரசங்கல்ல இருக்கிறீங்கல்ல உயிரோடு இருக்கிறீங்க நான் பிரசங்கம் பண்றேன் நான் இலங்கைக்கு போயிருந்தேன் இலங்கையில பஸ்ட் இலங்கைக்கு போயிருக்கேன் போய் இறங்கினா ஒன்னு பிரசங்க பாஸ்ட் சொல்லிட்டாரு ஒரு எல்லாரும் செத்து பண்ணார் மட்டும் கேட்கல இதுல வேற நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இவர் நல்ல போராட்டத்தை போராடி இங்கே மறித்து இருக்கிறார் இங்க இருக்கிறவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சு போய் கார்ல உட்கார்ந்தேன் அவர் தெரியுமா உங்களுக்கு மோசமான மனுஷன் நீங்க சொன்ன வசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது சில நிறைய கிறிஸ்தவ போதகர்கள்லாம் எங்க நமக்கு பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டு சாதகமா பிரசங்கம் பண்ணுவாங்க எனக்கு அவர் யாருன்னு தெரியாது சொன்ன பவுல் இப்படினாரு அது போலதான் ஒவ்ருத்தரும் உல வாழ்ந்து காட்டணும் சாகும்போது நாம ஒரு எடுத்துக்காட்ட வச்சுட்டு போனோம் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன போன வேற படுத்து கிடக்குது இருக்கிறவங்களுக்கு என்னால பிரசங்கம் பண்ண முடியும் உலகம் எங்கும் போய் என்னால பிரசங்கம் பண்ண முடியும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு பேது ஷாக்காவீங்க கேட்டுக்கங்க ஒண்ணு பேர் நான் உயிரோடு இருக்க என்னால் பிரசங்கம் பண்ண முடியும் ஆனா இயேசுவால யாருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியும் தெரியுமா படிங்க அதனால தான் பைபிள் சொல்றதை நம்ம நம்பணும் உங்க பாஸ்டர் சொல்லி வச்சதில்லை பைபிள் சொல்றத நம்பணும் பதினெட்டுல இருந்து வாசிக்கிறேன் நல்லா படிங்க ரொம்ப முக்கியம் ஒன்று பேர் மூணு பதினெட்டு திரும்பவும் நான் வாசிக்க சொல்வேன் அது மட்டும் அழுத்தம் கொடுத்து வாசிக்க நான் எங்கேயாவது நிறுத்தினா ஐ வாண்ட் யூ டுபீட் திரும்பவும் அதை திரும்பவும் வாசிக்கணும்னு நான் அழுத்தம் கொடுக்குறேன்னு அர்த்தம் படிங்களேன் பதினெட்டு ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி புரிஞ்சுங்க கிறிஸ்து வேலை என்ன நம்மை தேவனிடத்தில் சேர்க்கணும் பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் மறிச்சாரா அநீதி உள்ளவர்களுக்காக இயேசு மறைச்சார் நீதிமன்ற்களுக்காக இயேசு மறிக்கல நீதிமன்ற தேவைப்படலு மறியல் மரணம் அநீதி உள்ளவர்கள் அதனாலதான் இயேசு சிலுவையில பாவியாக கருதப்பட்டார் பாவிகளுடைய மரணத்தை அவர் மறித்தார் பத்தொன்பது அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் பாருங்க அந்த அடக்கம் பண்ணப்பட்ட என்ன செஞ்சாரா பாருங்க அந்த ஆவியில் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் காவல் அப்படின்னு சொல்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட காவல் ஏடிஸ் என்கிற அதாவது பாதாளம் அல்லது பரதீஸ் பாரடைஸ் என்கிற இயேசு மறிக்கிற வரைக்கும் அல்லது இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் இந்த உலகத்துல ஆதாம்ல இருந்து மறித்த அத்தனை பேரும் பரதீசில் இருந்தார்கள் ஏசு கூட சிலுவையில் தன் பக்கத்துல தொங்கினவனை பார்த்து சொன்னாரு நீ இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் பரலோகத்தில் இருப்பாய் சொல்ல பரதீசில் இருப்பாய் ஏன்னா மறித்த அத்தனை பேரும் எங்க இருந்தாங்க பரதீசில் இருந்தாங்க ஏசு திரும்பி வரும் பொழுது பரதீசில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போனாங்க இன்னைக்கு நாம யாரெல்லாம் மறிக்கிறோமோ டைரக்ட் என்ட்ரி கேட்ட <yengi> எங்களுக்கு <yedan> <yedan> இடிக்கு அந்த இருபதாவது வசனம் அந்த ஆவிகள் யாரா அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழைய ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் ஹலோ ஏசு யார போய் சந்திக்கிறாரு நோவா காலத்தில் நோவா காலத்தில் வாழ்ந்து மறிச்சாங்க பாருங்க அந்த ஜனங்களுக்கு போய் இயேசு பிரசங்கம் பண்றாரு நாலு வருஷம் கிடையாது நாலு மாசம் கிடையாது நாலு வருஷம் கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேத வல்லுநர்கள் கணக்குட்டு சொல்றாங்க ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆறாயிரம் ஆண்டுகள் சொல்றாங்க ஆறாயிரம் ஆண்டுகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யோசி பாருங்க நோவா காலம் ஒரு நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மறிச்சவங்களை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மறிச்சவங்கள போய் ஏசு என்ன பண்றாரு சந்திச்சு பேசுறாரு பிரசங்கம் பண்றாரு மறிச்சவங்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்றாரு உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் என்னால பிரசங்கம் பண்ண முடியும் சரி இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்குறீங்க உள்ளத்துல உணர்றீங்க அதை வெளிப்படுத்துறீங்க அதை நம்புகிறேன் பிரதர்ன்னு சொல்லி நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்க நான் அதை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஆமேன்னு என்று சொல்றீங்க செத்து போனவன் எப்படி ஆமேன்னு சொல்லுவான் ஏன்னா இதுக்கு மேலே இவரோடு நான் வாழ முடியாது ஏன்னா தொடர்பு கொள்ள முடியாது நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாத போது இயேசு பிரசங்கித்தாரன்னு இருக்குது செத்துவங்களுக்கு இருக்கு நீங்க யோசிப்பா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களோட இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற சொல்லுது சொல்லுது செத்தவங்களுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்றேன் நீங்க யாரையும் எழுந்து போகவே முடியாது யாரையும் எழுந்து போக முடியாது ஏன்னா ஏசு ரட்சகர் அப்படின்னு சொல்லும்போது வெறும் உயிரோடு இருக்கிறவங்களை மாத்திரம் தான் அவர் முடியும் விசுவாசிக்காமயே செத்து போயிருந்தா கூட அவர்களையும் இயேசு ரட்சிக்க முடியும் கீழ்படியாம போன ஆவிகளை அவங்க சொல்ல போனா கீழ்படியவே மாட்டேன்னு முடிவெடுத்தவங்க நூறு வருஷம் டைம் கொடுக்கிறார் கடவுள் நோவா வேலையை கட்டுறதுக்கு நூறு வருஷம் ஆகுது நூறு வருஷம் டைம் கொடுக்கிறார் மனம் திரும்ப மனம் திரும்ப யாருமே மனம் திரும்பல செத்து போயாச்சு மாண்டு போனாங்க சரீரப்பிரகாரமா மாண்டு போனாங்க அப்படியே தண்ணில மிதந்து செத்து கிடந்தாங்க ஆனா இயேசு அவர்களை போய் மறித்து அவர் மறிக்கும் பொழுது அவர்களை போய் சந்திக்கிறார் சந்திச்சு பிரசங்கித்தார் நண்பர்களே நீங்க யாரையுமே இழக்க முடியாது ஒருவேளை அவங்க மோசமாக வாழ்ந்திருக்கலாம் ஒரு வேளை அவங்க தவறு செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர் கிருபையாய் மன்னிக்கிறவராக இருக்கிறார் கடவுளுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கல என்ன செய்யுது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க அப்பாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க புருஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பிள்ளைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க மனைவியை ரொம்ப பிடிக்கும் உங்களை சுற்றி வாழ்ற எல்லாரையும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அவர்களுக்கு அன்பை காட்டும்படி தான் அவர் அவர்களை உண்டாக்குனார் மனுஷன் அவன அவன் சுயநலத்தோட வாழ்ந்தான் மனுஷன் அவனவன் அவனவன் இஷ்டத்தின்படி வாழ்ந்தான் இன்னைக்குள்ள வாழ்றோம் ஆனால் கிறிஸ்து சுயநலக்காரர் அல்ல அதனால தான் வேதம் சொல்லுது அவர் நமக்காக சிலுவையில் மறித்தார் நாம் நல்லவர்களா இருக்கும்போது மறிக்கல நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு மறித்தார் நீங்கள் யாரையும் இழந்துட மாட்டிங்க சந்தோஷமாக இருங்க இல்லைங்க எங்கள் எங்கள் எங்கள் புருஷனுக்கெல்லாம் கடவுளை பற்றி தெரியாதுங்க எங்கள் என் புருஷனெலாம் இதெல்லாம் கேட்காமையே சேர்த்துட்டாரு யோசிக்க யோசிக்காது எங்கள் தாத்தாலாம் இதெல்லாம் அறியாமல் சேர்த்துட்டாரு எங்கள் எங்கள் பாட்டியெல்லாம் அறியாமல் சேர்த்துட்டார் எங்கள் அப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் தற்கொலை பண்ணி சேர்த்துட்டாரு அப்படிலாம் யோசிக்காது நிறைய பேர் பண்ணி தான் சாக்கிறாங்க ஏன்னா வாழ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு பாவம் அவங்க அவங்க என்ன எந்த விதத்தில் அவங்க நம்பிக்கையில இருந்தாங்களோ அவங்களை நீங்கள் வேணா விட்டுக் கொடுக்கலாம் கடவுள் விட்டுக் கொடுக்க மாட்டார் கடவுள் விட்டுக் கொடுக்க மாட்டார் உங்களை தள்ளவும் மாட்டார் அவங்களையும் தள்ள மாட்டார் உங்களையும் கைவிட மாட்டார் அவங்களையும் கைவிட மாட்டார் ஏன்னா உங்களை நேசிக்கிறது போலதான் அவங்களையும் அவர் நேசிக்கிறார் எழுமிருக்கலாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வேணா நீங்கள் எதாவது சொல்லி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் செத்தை உங்களை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது ஆனால் கடவுள் சொல்றாரு என்னால் முடியும் நாலு வருஷம் செத்து கடந்தவன் நாலாயிரம் வருஷமா செத்து கிடந்தவர்களை என்னால் மாற்ற முடியும் கடவுள் சொல்றாரு நம்ம நம்முடைய மனது ரொம்ப குறுகிய மனது இந்த நாலு பேரோட வீட்டில் வாழ்றதே பெரிய விஷயம் நமக்கு ஆனால் கடவுளுக்கு அப்படி கிடையாது இந்த உலகத்தில் மனு குளத்தை அவர் தான் உடைய அவர்களுக்கு இவங்களும் வருவாங்களான்னு தோணலாம் ஆனா கடவுள் அப்படி விடவே மாட்டார் எல்லாம் சொல்லுங்க என் கூட சேர்ந்து நான் ஒருவரையும் இழக்க மாட்டேன் ஏனென்றால் எல்லாரையும் ரட்சித்தார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பினை இயேசுவின் மூலமாக உன் சமூகத்தில் நிற்கிறோம் இந்த அற்புதமான மாலை வேலைக்காக துதிக்கிறோம் நீர் எல்லாருக்கும் ரட்சகர் எல்லாருக்கும் நேச கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்க அழைக்கிறதுனாலே நீர் எங்கள் மேல் அன்பு எவ்வளவு பெரிதென்று நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தானே இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற தோல்விகளை எல்லாம் நீர் மாற்றி போடுவீராங்க அவங்க துக்கத்தை எல்லாம் நீர் சந்தோஷமாக மாற்றுவீராக அவங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு தான் அவங்க இந்த வாரத்தில் அதெல்லாம் பார்க்கட்டும் அவங்க கண்களால் அதை பார்க்கட்டும் உம் நாமத்தை அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து மகிமைப்படுத்திக் கொள்வீராக உமக்கே மகிமையின் துதியம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்